வணக்கம் ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் பிளாஸ்மா வங்கி புதுடில்லியில் தொடங்கப்பட்டது இரண்டு பொய்கை ஆழ்வார் திருமாலின் பஞ்சஜன்யம் எனப்படும் சங்கு அம்சமாக தோன்றினார் மூன்று பத்துப்பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. இந்தியாவில் முதல் முறையாக சுகாதார பதிவேட்டை தொடங்கிய மாநிலம் எது இரண்டு பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ரூவை ஆதரித்த மன்னர் யார் மூன்று முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ஜெஸ்யா என்னும் வரியை விதித்த இஸ்லாமிய மன்னர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி